நாட்டிலை நேர்களுக்கு வணக்கம் தினமர துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலுமியிலு அதாவது எலும்புகள் தேமானத்தை சரி செய்யக்கூடிய மருந்து என்னன்னு பார்ப்போம் அண்ணாசி பழம் அதற்கு ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது பாதி அண்ணாசி பழம் எடுத்து அல்லது பழமாகவோ தினம் சாப்பிட்டு வந்தாலே எலும்புகள் வலப்படும் அது மட்டும் இலை எடுத்து அதனுடன் உளுத்த மாவு சேர்த்து நல்லா மைய அரைச்சு வலி வீக்கம் உள்ள இடத்துல பட்டாட்டம் பூசி வந்தாலே எலும்புகள் வலப்படும் ஆஸ்டியோபரோசிஸ் விலகிவிடும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளை பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன்